வணக்கம் நேயர்களி நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மே மாதம் இரண்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பல்கேரியாவில் ஏப்ரல் கிளர்ச்சி ஆரம்பமானது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பெல்ஜியம் மன்னர் இரண்டாம் லீஃபோல்டு அவர்கள் காங்கோ சுதந்திர நாட்டை அமைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஹிட்லர் தொழிற்சங்கங்களை தடை செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் உலக போரின்போது பெர்லினை தாம் கைப்பற்றிவிட்டதாக சோவியத் ஒன்றியம் அறிவித்தது ஜெர்மனிய படைகள் இத்தாலியில் சரணடைந்தனர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு உலகின் முதலாவது ஜெட் விமானம் தி தி ஹேவிலேண்ட் கோமெக் ஒன்று என்று பெயரிடப்பட்ட இந்த ஜெட் விமானம் முதல் தடவையாக லண்டனுக்கும் ஜொஹனிஸ்பர்க் நகருக்கும் இடையில் பறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு எட்டாயிரத்தி இருபத்தி மீட்டர் உயரம் கொண்ட சீசா பங்மா மலையுச்சியை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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சத்யஜித் இந்திய திரைப்பட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ந சஞ்சீவி தமிழக தமிழறிஞர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு கு சின்னப்ப பாரதி தமிழக புதின எழுத்தாளர் மற்றும் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கே என்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 மறைந்தவர்கள் ஆயிரத்தி ஐநூத்தி பத்தொன்பதாம் ஆண்டு லியனார்டோ டாவிசி இத்தாலியர் சிற்பிக் கட்டிட கலைஞர் ஆண்டு சிங்கப்பூரின் நான்காவது குடியரசுத் தலைவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கே பாலாஜி தமிழ் திரைப்பட நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஒசாமா பின் லேடன் அல் கைதா தீவிரவாதி இந்நாளின் சிறப்புகள் இந்தோனேஷியா தேசிய கல்வி ஈரான் ஆசிரியர் தினம் மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களை